ஹதீஸ் எண்ணூத்தி பத்து அல்லாஹுவின் தூதர் செல்லு அலைகம் அவர்கள் கூறினார்கள் ஏழு உறுப்புகள் படுமாறு சஜிதா செய் கட்டளையிடப்பட்டோமோ ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுக்க கூடாது எனவும் கட்டளையிடப்பட்டோமோ இதை இபின் அப்பாஸ் ரஜி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள்